பெரிய தன்மை அதாவது வியாபாரத்தன்மையை அனாத்மாவாகிய தத்துவங்களில் அத்தியாவசியத்தினாலே ஒன்றுபடுத்தி பார்க்கிறது அஞ்ஞானம் பேர் அதனால தான் தர்ப்பம் அது பெரியவன் ஆனால் இது அஞ்ஞான காலம் அப்புறம் தர்ப்பம் டம்பம் தன்னை டம்பம் தன்னை மேட்சக்கர் எல்லாருக்கும் போடுவாங்க தைரம் இருக்கும்போது ஒரு வாட்ச்மேன் வந்தார் பங்களா வாட்ச்மேன் அந்த காலத்தில் ஒரு காலத்தில் சரி வந்துட்டு நான் பக்திமானு சொன்னால் தப்பு இல்லை உங்களை நான் பக்திமான அப்படின்னா நான் பக்திமான சரி அப்பா அப்படியே பேசி அது என்ன பண்ணுறது அதுக்கு விளக்கம் செல்ல முடியும் எப்போ யாருக்கு என்ன பண்ணுறது அதே இன்னொரு இடத்துல எங்கள் மக உங்கள இருந்தாலும் பக்தி தெரியுமா அப்படின்னாரு சரி அம்மா அப்படியே இருக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிறாங்க அதான் தன்னை மச்சன டம்பம் தன்னையும் தன்னை குடும்பத்தையும் மச்சிக்கிறது அப்படிங்குறாங்க சரி அவங்கள நான் வாதகம் பண்ணிக்கிட்டு வம்பு அப்படிங்கிற இந்த ஆங்காரம் டம்பம் தர்ப்பம் இதனால தான் ஆங்கார கிரந்தி முடிச்சு கல்யாணம் ஆனால் அந்த காலத்தில் முடிச்சு போடப்பூ இல்லையா தெரியலையே புடவைக்கும் வேட்டிக்கு போ முடிச்சு போடுவாங்க இருக்கா அப்படியா அது முடிச்சு தான் அதுதான் பந்தம் சம்சாரம் பந்தம் அதான் ஒரு கை வரும் வரணும் என்ன பந்தம் முடிச்சு போடணுமில்ல இப்படியெல்லாம் இருக்கு அப்படி ம் இதை முடிச்சு அது ஆங்கார கிரந்த இது தோளத்தில் சூட்சமத்தில் இங்கே முடிச்சு போட்டிருக்கு அந்த முடிச்சு தான் ஞானிகள் அவுக்குறாங்க எப்படி இருபத்தேழு தத்துவங்கள் நானல்ல என்றும் அதில் சம்பாதிக்கப்பட்ட புண்ணியபான எனக்கு இல்லை என்றும் நான் சாட்சின்னு நிச்சயம் பண்ணுறாங்க ஏதாவது எல்லாம் அந்த கணத்தினுடைய விவகாரம் தான் விவேக வைராக்கியங்கள் சாதன சேட்டங்களை கொண்டு விச்சாரம் செய்து இந்த நிச்சயத்து வர்றாங்க அஞ்ஞானிகளுக்கு எதுவுமே கிடையாது அதனால் அவர்கள் அந்த நிச்சயம் வராதனால பந்தப்பட்டிருக்கிறாங்கன்னு சொன்னார் இப்படிப்பட்ட விவகாரம் ஞானிகளுடைய நிலையதுதான் அஞ்ஞானிகள் அதுதான் அவர்கள் இருபத்தேழு தத்துவங்களுடைய சம்பந்தம் தான் என்று காரணம் இருபத்தேழு தத்துவங்கள் இவர்களுக்கு தனி தனக்கல்ல தானல்ல தனக்கு தன்னுடைய தன்னுடையதல்ல தானும் இந்த பாகுபாடு தான் இங்கே இதுவரை சொல்லப்பட்டது அதெல்லாம் அத்தியாசம்னு முன்ன விளக்கினார் இப்படி இதன் பயன் என்ன ஜனன மரண துன்பம் ஒரு ஜென்மமாக அனந்த கோட ஜென்மம் ஆகவே இந்த இருபத்தெட்டும் புசிக்கின்றதை நான் புசிக்கவில்லை என்றும் இடப்படத் தேரணும் மயக்கமற்றிருக்கணும் அதுவே நான் நான் அது அது நான் நான் அது என்னை விட கோதப்புற வார்த்தை திடப்படுத்தணும் அதனால இந்த இருபத்தெட்டு தத்தின இருபத்தெட்டு நாளும் ஆட்சிக்கப்பட்ட புண்ணிய பகலும் விடுபட்டு ஜனன மரண சம்சாரம் இல்லாமல் முத்தனாய் பிரம்மாத்திரமாயே இருப்பான் பிரம்மவித்து பிரமமேன்னு சொல்லப்படும் பிரம்மத்தை அறிந்தவன் வித்தன் தான் அறிவுன்னு அர்த்தம் பிரம்மத்தைனா பிரமத்தை அறிந்தவன் பிரமத்தை அறிந்த பிரம்மந்தான் அது எந்தயுமே இல்லைங்கிறது இந்த தத்துவ ஞானம் சமாதியில் அவர்களுக்கு வருது அது எப்படி வருது அகண்டாகார விருத்தி இருந்தால் தான் வரும் பரிசின்ன விருத்திலாம் வர்றதில்லை முன்ன சொன்ன மாதிரி ஓதப்புற வாதத்தினால தும்பத லட்சார்த்த கூடசினே பிரமென்றும் தற்பது லட்சார்த்த பிரமென்றும் தத்துல சாரத்தை பிரமமே தும்பலச்சாரத்தை கூட சனன்றும் இப்படி அபயப்படுத்தி பார்க்கணும் அதிஷ்டானத்தில் இந்த அகண்டாகார விருத்தி அனு சொன்னாக்க எல்லா விருத்திகளுக்கும் மேலானது அதுதான் கழுச்சி விருத்தி அதுதான் அது என்ன அகண்டாரி இவ்வளோ பரிசு இருக்குமோ அப்படின்னு கிடையாது பாவனை என்ன பாவனை இது இந்த நமரு பிரபஞ்செல்லாம் மித்தை பிரம்மன் சத்தியம் அந்த பிரம்மன் நான் இதான் அந்த பாவனை அப்போ பிரம்மன் சொல்லும் போது அகண்ட பவனை வரணும் பரிசின்ன பவனை போகிறது இப்போ நான் சரீரம் நான் கண் நான் காது என்ன சின்ன சின்ன உருவம் தான் வரும் மனை மக்கள் தான் சின்னதாக வரும் ஊர்லாம் வரும் ஆகாயம்னு சொல்ல கொஞ்சம் விரியும் ஆகாயம் மாதிரி விரிஞ்சிருக்காங்கன்னா கொஞ்சம் விரியும் அப்படி ஈரல் பதினாலு லோகங்கள்லாம் கொஞ்சம் விரியும் இப்படி இரையால் பதினாலு லோகங்கள் என்று சொல்லக்கூடியதுக்கும் அதிஷ்டானமாக இருக்கிறது பத்து கிலோ அதிக்கிரமிருக்கிறது பிரம்மஸ்வரபம் என்று இப்படி ஒரு பானை பண்ணும்போது ஆகாயத்துட்டா அந்த வயிற்று கொண்டு விரிக்கணும் மனசை அது எவ்வளோ விரிச்சாலும் விரியமாட்டேங்குது அப்படியே அது காலத்தில் எங்கே விரிவுது உங்களுக்கு என்ன விரிது என்னமோ தெரியல உங்களுக்கு விரிமா உடனே விரி மாட்டிங்குது அது பாட்டு சுருகிட்டாத இருக்கு ஆஸ்மாவுக்கு மூச்சுக்குழ சுருகி போயிடுமா அதை விரிக்கிறது அந்த மருந்து மாத்திரை மருந்து மாத்திரை பூசி போடுறது பொம்படிகள் எல்லாம் தான் எது வரைக்கும் அது பலாத்காரமாக விரிக்குது அது வரைக்கும் நல்லா இருக்கும் அது கொஞ்சந்தான் பலம் கொடுத்துருக்காங்க அந்த வைத்தியர்கள் அந்த மருந்து கண்டுபிடிப்பார்கள் அப்புறம் பாடல்கள் சுரியும் போது அப்படி இருக்க வேண்டிய தாங்க சிக் அதே போல இங்கேயும் அகண்டாகார விருத்தியானது எது வரைக்கும் அதற்கு நாம் பலம் கொடுக்குறோமோ அது வரைக்கும் நிலைத்திருக்கும் அப்புறம் உலக வரும்போது அது மறந்துவிட்டோம்னா அது கடைசியில் மறந்து போயிடும் இது அகண்டாகார விருத்தியினுடைய அதாவது அகண்டாகார விருத்தி உபகரித்த சேதனம் அந்த சேதனமும் அந்த கனபகுதி சேதனம் இருக்கு அது ரெண்டு ஏகத்துவம் தான் ஞானம் விருத்தியானது வெளியே போகிறதில்லை உள்ளே இருக்கின்ற அசத்தாபாதைகாரம் அவானாபாதை நாசம் பண்ணுது அதான் அரிஷ்டானத்தை மறைத்து அந்த ஆவரணம் ஏற்கனவே பருவஜானத்தினாலே பிரம்மம் இல்லைங்கிறது போயிடுச்சு அப்புறம் தீவிர விசாரம் பண்ணும்போது அது வேகமாக போய் நாசம் பண்ணுறது பிரம்மம் இருந்தால் விளங்காதா அப்படிங்கிற எண்ணத்தை நாசம் பண்ணும் அதுக்கு அதுதான் விரோதி அதை நாசம் அந்த ரெண்டு உபசி ஏகத்தம் அடையுது எப்படி வெளியில் விஷயங்கள் நமக்கு விளங்கணுமான்னு சொன்னால் விருத்து புகை சாதனம் விசுவ உடைஞ்சாதான் விஷயம் விளங்குவோன்னு படிச்சிருக்கோம் என் இருக்காது பார்க்கணுன்னா புத்தக மங்கரை இந்த புத்தக உபகை சாதனம் இருக்கு அது சாதனை ஒன்றாகணும் ஒன்றாகனா தான் புத்தக விளங்கு நமக்கு இதுதான் ஞான ஞானத்தினுடைய லட்சணம் விருத்துபோகை சாதனம் விவசாய சோதனம் ஒன்றாகணும் போது அஞ்ஞான் என்ன பண்ணுறான் அந்த சேதனம் ஒன்று சேர்ந்ததை மறந்துட்டு அந்த விஷயத்தை வந்து கரை வச்சுக்கலாம் இது அஞ்ஞான காலம் ஞானிக்கு விஷயமும் புரியுது விஷயத்துக்கு அடிச்சானமாகிய சேதனமும் புரியுது அதனால இந்த உதாரணம் உங்களுக்கு சரியாக புரிஞ்சுருக்காது ஏன்னா உங்களுக்கு புரியுதாங்க எடுத்த ஒரு சேதனம் இருக்க அது இந்த விருத்தி உவிசா ஏகத்தடைஞ்சா அது எழுத்து விளங்குல விளங்காது அப்படி போல இது திருஷ்டா அந்த வெளிமுகம் உள்முகம் அப்படி ஆனால் ஞானிக்கு இது தெரியும் ரெண்டும் தெரியும் அதிஷ்டான சேதனும் தெரியும் ஆரோக்கியம் தெரியும் அஞ்சானிக்கு நாவரபும் தெரியும் விருத்தி உவிசா விஷயம் தெரியாதவன் அதிஷ்டாந்தம் பண்ண சொல்லியிருக்கு கண்மா ஜலம் இருக்கு அதில் ஜலம் மது வழியாக வெளியே வரும் வாய்க்கால் வழியாக போய் வயலுக்கு போகும் வயலுக்கு போகும்போது வயலாகாரம் அடையும் அது வட்டமாக சதுரமாக முக்கோணமாக இருந்தால் அதே நிலை அடையும் அப்போ அது வயல் வட்டமாக இருக்குது அது தண்ணி வட்டமாக இருக்குது தண்ணி சதுரமாக இருக்குதுன்னு சொல்கிறபடியா அது இந்த நிலத்தினுடைய அமைப்புன்னு சொல்கிறது இல்லை அப்போ என்னாச்சு நீளமாக போகிறதுக்கு அது நிலம்தான் அங்கே வயலில் ஆதாரமாக இருக்கு நிலம் தான் கண்மயில் நிலம் தான் மதுகு நிலம் எல்லாம் நிலம் தான் ஆனால் நாம் விவகாரத்தில் அப்படி பண்ணுறது இல்லை தண்ணி வாய்க்காலில் போகுது வயல் சேர்ந்து போச்சு இவ்வளோ தான் சொல்கிறோம் அப்படி போல் தான் அஞ்ஞான காலத்தில் அவசார திசையில் விருத்தி பகுதி சாதனம் எல்லா இது விஷய சாதனம் ஏகத்தடையுது அப்போ தான் பாலம் பங்கமன் அர்த்தம் இங்கே ஒரு மறைப்பு இருக்குது எல்லாருக்கும் எல்லாம் மறைப்பு இருக்குது வெளியில் அதுதான் டோலாத்திய போயிருக்கு விஸ்வபூசி மறைக்கிறது என்ன அவித்த ஒன்று காடமே என்னாக்கா காலை நேரத்தில் பாருங்கள் மூடு பனி காலத்தில் அவ்வளோ மூடு பனி மாதிரி இருக்கும் இங்கே தெரியும் அங்கேயும் தெரியாது மழை தெரியாது ஒன்றும் தெரியாது ஒன்றும் இல்லையான்னா இருக்குது இடத்துல மணி பண்ணி இல்லாமல் தெரியும் நீங்கள் அங்கே பாருங்கள் இங்கே மூடி இருக்குது அதுக்கு மூடி பண்ணி அதிகமாக இருந்தால் இன்னும் பக்கத்திலே மூடி இருக்கும் அப்படி போல் இது அதைவிட மிக சூட்சமாக ஒரு மறைப்பு இருந்துக்கிட்டே இருக்குது இது விஷயத்தை மறை அதாவது மூல தோலாவத்தியானது சேதனத்தை விஷபகுதி சேதனத்தை மறைச்சிக்கிட்டே இருக்குது அதுதான் பழக்கம் மறந்து ஆவணத்தினுடைய இது விருத்தியினுடைய அந்த விருத்தியானது பங்கம் ஆச்சுன்னு சொன்னாக்க விஷயம் விளங்குது அஞ்ஞானம் விஷயம் மட்டும் விளங்குச்சேன்னு தெரிஞ்சுக்கிறாங்களே சேதனத்தினால தான் விஷயம் விளங்குது சேதனம் விளங்குதுன்னு எனக்கு தெரிகிறதில்ல இந்த வாய்க்கால் எப்படி வாய்க்கால் தண்ணி தண்ணி தண்ணி ஞானம் தான் இருக்கும் இல்லையா அடியில் நிலத்தினுடைய ஞானம் வர்றதில்லை அதே போல தான் இல்லை கொஞ்சம் கேட்டு கேட்டு பழகினா வந்துடும் அடிக்கடி கேட்கணும் பழகணும் இப்போ பார்க்கறது விருத்தி தான் அதிகாரம் சேதனம் ஒன்றும் பண்ணதில்லை அது நீண்டு போனால் நீண்ட அளவில் வாய்க்கால் எப்படி நீளமா நிலம இருக்குல்ல இங்கே நீளமா போச்சாலும் நிலம் தானே ஆதாரமா இருக்கு அது எங்க நேரம் சைதன்யம் உறுதியிலும் இருக்கு அப்புறம் விஷயத்திலும் இருக்கு அந்த காலத்திலும் இருக்கு இங்குமே நெறிஞ்சிருக்கு அப்படிங்கிறது இதான் அந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா வெளியில் எப்படி விஷோபோதி விருத்து போய் சார் ஏகத்து போது விஷயம் விளங்குது ஞானிக்கு சேதனம் விளங்குது விஷயம் விளங்குது ரெண்டு விளங்குது இதே போலத்தான் உள்ளே அரண்டாகார விருத்தானது அதிஷ்டானத்தில் அதாவது கோலத்தில் மறைச்சிருக்கிறது விளங்கவில்லை என்று ஒரு மறைப்பு இருக்கு சொன்ன மாதிரி அப்புறம் இல்லைங்கிற மறைப்பு பரோட்சானத்தினால போயிடும் அப்புறம் உண்டு போயிடுச்சு இப்போ விருந்தாக விளங்காதா அனுபவம் இல்லையே அப்படின்னு சொன்னால் இந்த விருத்தியோடய பலத்தினால்தான் போகணும் அப்படி எவ்வளோக்கு எவ்வளோ பலம் இருக்கோ இந்த விருத்தி தான் அதை தான் சமாதி நிலைன்னு அது சமாதி நிலையில் படிப்படியாக உள்ளே போகணும் அதான் அந்த நாலு நிலை முதல்ல இது அதேதை பாவனா ரூபம் அத்தியத அப்படிம்பாங்க முதல சத்தான வித்தம் சத்தான அணுவித்தம் சைவில் சமாதி முதல்ல அப்போ சமாதி நிருகல் சமாதியில் அது இதை பாவன ரூபம் முதல்ல அது இதை அவசான ரூபம் அது முடிந்த நிலை இவ்விருத்தினுடைய கணக்கிட்டு நாலு தான் அது போன பிறகு அந்த மறைப்பு அகண்ட ப சச்சியானந்தபுரமன் நான்ங்கிற விருத்தியினுடைய நிச்சயம் இருக்குதுல்ல நிச்சயம் போன பிறகு விளங்கவில்லைங்கிற அடிபட்டு போகுது அந்த விருத்து நாசமடையுது அது நாசமடைந்த உடனே இந்த அகண்டகாய விருத்தி ஓவி சாதனமும் அந்த கொடுத்த அந்த கடல ஓகே சேதம் கொடுத்தனும் அது யோகையாக தேவை கிடையுது அப்போது மனசு என்னும் போது சமாதி கொட்டிதான் சமாதின்னு பேரும் இதுக்கு அபியாசம் பல செய்யணும் இப்போ சொல்லிவிட்டால் ஓலியை சொல்லுதல் யாருக்கும் எளிய அறிவாக சொல்லி வேணும் செய்யாரு அபியாசம் பல செய்யணும் அது ரெண்டு ரெண்டு கால நேரத்தில் அபியாசம் பண்ணால் தான் வரும்படியா ஒரு நாள் நாளில் வந்துருது இல்லை விஷயம் தெரிஞ்சிக்கிறது இவ்வளோ தெரிஞ்சிக்கணுமா முதல்ல இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லப்பட்டுருக்குன்னு சொல்லியிருக்கு சமுதிரக்காரர்கள் உக்காந்துக்கிட்டு ஒரு கல் போட்டான் வருத்தன் கல் எரிஞ்சேன் அது உள்ளே போயிட்டு கல் போட்டால் பாரமாக உள்ளே போயிடும் உள்ளே போனால் அடிமட்டம் இன்னும் போகலை போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் கல் போய்கிட்டு இருக்கா அடிவு போயிடுனா போயிட்டுருக்கு தெரியாது மேலே உக்காந்தவங்களுக்கு எப்படி சொல்லுங்க தெரியுமா தெரியாது ஆனாலும் விசாரத்தினால போயிட்டுன்னு தெரியும் வித்தியாசம் பண்ணணும் அப்போ எவ்வளோ நேரம் செய்யலாம் எவ்வளோ ஆழம் இருக்கு சமுதிரமோ அந்த ஆளுங்க போயிட்டு தான் போய் கடைசியில் போய் உக்காந்துக்கும் உட்காந்துக்கிட்டால் அப்போ அப்புறம் போக்கு நின்று போகணும் பிரியாணம் நின்று போகுது அது போல இங்கேயும் அகண்டாதார விருத்தியானது உளுமுக நாட்டம் ஆகுது அப்போது வெளியில் எந்த பிறக்கையும் இருக்காது சமாதினு செயல் சமாதி அப்புறம் நிர்வகி சமாதினு அந்த வீர்த்தி உள்ளே போகுதுன்னு அர்த்தம் அப்போ இங்கே வெளியில் ஒன்றும் சொல்லு கிடையாது அது எது போகலை சொப்பனம் போகல சொப்பனம் காணும்போது வெளி தொடர்பு இருக்கா ஒன்றுமே கிடையாது சொப்பனத்துக்கே வெளிச்சொடர்பு இல்லை சமதி இருக்குமா அப்போ போயிடும் உள்ள போகக்கூடிய போக்கத்தை நாலா பிரி சொல்கிறது அ தடைகளுக்கு சொல்லுவாங்க லஞ்சம் வச்சியமாக கசாயம் ரசா சுவாதம்னு சொல்லுவாங்க அதெல்லாம் தாண்டி அங்கே போய் போகும்போது அந்த ஆவணத்தை மங்கம் பண்ணிச்சோன்னு சொன்னால் நின்று போயிருத்தி நஷ்டம் அடைஞ்சிருக்கு அப்படி நின்று போயிடுதான் சம நிலை அந்த கல்லானது சமுத்திர அடிகளை போயிடுச்சுன்னு சொன்னால் நின்று போயிடும் அப்புறம் போக இது உதாரணம் சொல்கிறது இப்படி போல வீழ்த்தி கல் மாதிரி பிரயாணம் பண்ணிட்டுருக்குன்னு அர்த்தம் இதுக்கு நாலு நிலைகள் சொல்வார்கள் இத்தகைய நிலையை எவன் அடைந்தானோ அவனால் ஜீவன் முத்தன் பேர் அதாவது ஜீத காலத்தில் விடுபட்டவன் என்று சொல்லப்படுது அத்தகைய ஜீவன் முத்துகளை பற்றி பார்க்கும்போது சொல்கிறார் வரிசையா சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டதை சொல்கிறார் இவனை ஜீவன்முத்தன் என்றும் திடப்பிரஞ்சன் என்றும் அதிவர்ணாசிரமி என்றும் குணாதீதன் என்றும் பகற்பத்தன் என்றும் பிராமன் என்றும் ஆறு பகவான் சொல்கிறான் ஆறுகளில் எத்தனையோ சொல்லலாம் முக்கியமாக சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டு ஆறு எடுத்து போ போட்டிருக்காரு இதில் பகவத்கீதையில் விளக்கம் உண்டு வாய்ப்பத்தில் விளக்கம் உண்டு இப்படி பல சனச்சிகளில் அவர் சொல்லியிருக்காங்க அது சில அதை பார்க்கலாம் இங்கு திதப்பிரஜன் எனினும் திடப்பிரஜன் எனினும் பொக்கும் சலித்தல் இல்லாத அகம்பிரம்மாஸ்மி என்னும் பிரஜை அவனுக்கோ அவன் சிதப்பிரஜனான் சிதப்பிரஜன என்ன அர்த்தம் திடப்பிரஜன் பிரஜனை ஞானம் திடஞானம்னு அர்த்தம் திடஞானம் இருக்குமே அவனுக்கு சஞ்சலம் கிடையாது எந்த சஞ்சலம் இல்லை அகண்டாக சஞ்சலம் இல்லை அச்சிடமா இருக்கு அர்த்தம் அந்த அகம்பிரம்மி என்ற பிரஜை எவனுக்கோ அவன் சிதப்பிரான் மனதில் உற்ற கர்மங்கள் அனைத்தையும் விடுதலானும் அகண்ட ஏகரசுமான பிரத்யக் ஆத்மாவின் கண் யோக பயிற்சியானே வசம் பண்ணப்பட்ட மனத்தால் இப்போ எப்படி இருக்கு அஞ்ஞான காலத்தில் மனம் வசம் தான் ஜீவன் போறான் ஞான காலத்தில் மன இவன் வசம் வந்தது இதுதான் வித்தியாசம் மனம் வசப்படுதல் மனவசப்படுதல் அஞ்ஞான காலத்தில் மனவசப்படுறான் ஞான காலத்தில் மனம் வசப்பட்டு இருக்கு அதனால மனவசப்பட்ட நிலை ஞான நிலையின் பெயர் மனத்தால் அனுபவித்தவனாய் அந்த அங்கே போயிட்டால் என்ன ஆனந்தம் தான் அது இருக்குது சத்து சித்தல்னால் விவகார காலத்தில் தான் விவகாரம் நீங்கின காலத்தில் ஆனந்தம் தான் இது சுனித்தவசையில் தான் அதிட்டான்தான் ஜாக்கிர சொப்பனத்தில் விவகாரம் உண்டு என்ன ஜாக்கிர அவஸ்தையில் ஒரு விவகாரம் இது சத்துகோண விவகாரம் அது வாசனா பிரகாரம் கூட ஜோகன விவகாரம் சொப்பனத்தில் அங்கே தமோக விவகாரம் தமோகத்தில் ஒடிங்கி போகுது ஒடிங்கி போனால் என்ன என்ன இருக்குது ஆனந்தந்தான் வெளிப்படும் அங்கே எல்லாம் அடங்கி போவகாரத்துக்கு ரஜோகுணம் வேணும் சத்து குணம் வேணும் சம்பவம் மூணு வேணும் மூணு தான் விவகாரம் இல்லைன்னு கிடையாது மூக்குணங்கள் அடங்கி போச்சேன்னு சொன்னாக்க அவர் ஆனந்தந்தான் வெளிப்படும் அது சொல்லி தேட்டான் தான் அங்கே நமக்கு அதனால் சொருவ ஆனந்தத்தை அனுபவி அனுபவித்தவனாய் மகிழ்வை உடையவன் உடையவனும் அவனும் அப்பொழுது அந்த வித்வான் திடப்பிரன் எனப்படுகிறான் என்று திடப்பிரஜன் இலக்கணத்தை பௌத் கீதை கூறுவது காண்க பகவான் கீதையில் சொல்கிறான் அப்படி அதனால் திடப்பிரஜன் என்று சொன்ன என்ன அர்த்தம் அகண்டாகார விருத்தியை திடப்பா திடமாக வைத்திருக்கணும் சம்ஸ்கார வடிவில் இருக்கணும் சம்ஸ்காரம் இருந்தால் தான் திடமான்னு அர்த்தம் நமக்கு எப்படி சின்ன வயசில் இருந்து சம்ஸ்கார் ஏர் இருக்கிறான் ஆன் நான் பேர் பேர் அவருடைய பெயர்களும் ஆணுங்கிற பாவனையும் ஏறு இருக்குது மற்ற பாவனைகள்னால் இடையில வந்து போயிடும் அதனால தான் யாரையோ கூப்பிட்டாங்க நாம் திரும்பி பார்க்குறோம் ஆனாலும் நான் தியானம் பண்ணுறதில்லை நான் அவங்களே அவங்களுக்கு தியானம் பண்ணுறது திடீர்னு யாரோ அமைத்தவங்கன்னா அவன் திரும்பி பார்க்கறது தான் என்ன விஷயம் அப்படின்னு அப்படி உங்களுக்கு கூப்பிடலையா சரி என்ன போகிறது தான் இது சம்ஸ்காரம்னு பேர் சம்ஸ்காரம்னா திட அர்த்தம் திட எண்ணம் பழக்கம் வழக்கம் அப்புறம் வாசனை இதெல்லாம் ஒரு பற்றி ஒரு தான் அத்தகைய சம்ஸ்கார நிலையில் எந்தளவுக்கு நான் பிரம்ஸ்வரபன் என்ற திடம் இருக்கோ அகம்பிரம்மி பிரம்மகமாஸ்மி அதான் திடம் என்று பொறுத்து அப்போ எப்படி திடத்தை நம்ம க கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னால் விவகார காலத்தில் உடனே இப்போது பெட்டியில் பணம் இருக்குது பேங்கில் பணம் இருக்குது நீ என் பேங்கில் பணம் இருக்கு பெட்டி பண்ணி தியானம் பண்ணுறீங்களா வராது நான் உங்களுக்கு உண்டா அப்படி நீ பேங்கில் போட்டுருக்கீங்களே இல்லை அது கிடையாது சரி அப்பா சரி சரி ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு தேவைப்படுது தேவைப்படுது என்ன ஏன் வருது பேங்க் ஞாபகம் வந்துடும் பேங்க்கு போகலாமான்னு ஏன் வந்துடும் அப்போ தான் வரும் இல்லைன்னு வருமா இல்லை வேறுபடுத்து அது வராது அது போட்டிருக்கல சம்ஸ்காரமாக இருக்குது பலம் நம்ம பலம் இருக்குது எழுத்துக்கலாம் ஏன்னா பலம் இருக்குது சம்ஸ்காரமாக இருக்குது அப்போ தான் ஞாபகம் என்ன வராது சரி அப்பா இதை பத்தாயிரரூபா தேவைப்படுது எடுத்து கொடுத்துடலாமா அப்போ தான் பேங்கில் பண்ண இருக்கிற ஞாபகம் அது வரைக்கும் ஞாபகமே இருக்கிறது இல்லை சம்ஸ்கார பலம் அப்படி போல் விவகாரங்கள் பண்ணும்போது ஆசா பாசங்கள் வரும் அதை கா மாதந்தாலும் கணத்திருப்போம் மனத்திருப்பார்ன்னா வரும் வரும்போது அட நான் அகும் தச்சியானபரம் நான் என்ன சரீரமா என் சரீரத்தில் வந்த துன்பத்தை நான் என்று அதில் செயற்கு வந்து புகழை எழுதுன்னு சொல்கிறதுக்கு அல்ல இகழை என்ன என்று சொல்கிறதுக்கு புகழும் எனக்கு எனக்கு இல்லை ஏன் நல்லது சந்தை பெறும் எங்கே இழந்திருக்கிற அந்த வசவுக்கு புகழாவது இகழாகுது லாபமாக நஷ்டமாகுது சுகமாக துக்கமாகுது அதனால் நான் சாபாவனை கொண்டிருக்கிறேன் என்று இந்த நிச்சயம் வந்து வெள்ள வாழ்க்கைன்னு வந்துரும் அதான் சம்ஸ்காரம்னு பெறும் அபியாச காலத்தில் அஞ்சு வந்துடாது ஒரு முறை வரும் ஒரு முறை வராது ஜலஞ்சானம் பண்ணால் அப்படி வந்துடும் அப்படி வந்ததுன்னு சொன்னால் கொஞ்சம் அஞ்சான காலத்தில் உள்ள கூடிய விவகாரங்களில் பெற்றது என்னமோ போனால் போட்டு வந்தால் வரட்டும் சமபாவனை திருப்தி இதெல்லாம் வந்துடும் அது இல்லாதனால்தானே வரதில்லை ம் எப்படி சொல்லுங்க அப்பியாசால கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நாளுக்கு வரும் வர போகணும் அபியாசம் பலவில்லை அதனால் இதுதான் திட பிரஜன் பேர் அவனுக்கு எப்படி இருக்கும் எப்போ பார்த்தாலும் நான் ஞானிங்கிற பாவனே சம்ஸ்காரமாக இருக்க மாதிரி மாட்டேன் விவகாரம் வந்தது அட தத்துவம் ஞான இல்லைவா எனக்கு எனக்கு அதுக்கு இந்த ஒம்பு இது வேண்டியது இல்லையே என்று ஒன்று விட்டுருவான் ஒம்பொழக்கா ஒம்பழக்கு தேவை இல்லையே என்று விட்டுருவான் இப்ப என்ன இருக்குது நான் லட்சியானபுரமாக எனக்கு பசி வந்துருச்சா பசி வைத்துக்கொள்ளி ஆத்மாவுக்கு இல்லை நான் என்ன பசிக்கு எனக்கு பசிக்குதேன் அப்போ சாப்பாடு சாப்பிடணுமே சரி சாப்பிட்டோம் சரீர தினமும் சாப்பிட வேண்டியது தான் எனக்கு இல்லையா சரி பண்ணியே கிடக்கட்டும் அப்படின்னு உதாசீனம் வந்துடும் அடுப்பா வயிறு பசிக்குதே வயிற்று தானே பசி ஆத்மாக்கா பசி அப்படின்னு கேள்வி வரும் அதுதான் இந்த அரசப்பசாமிக்கு ரத்துக்களை வந்துருச்சான் ரத்தக்கூட போய் போயிட்டே இருக்கா அது எந்த வைத்தியும் பண்ணலாம் சரி இங்கே என்ன இருந்துக்கிட்டு வைகந்தில் போய் ஓரத்தில் ஒரு குழி மருந்து தான் உட்காந்துக்கிட்டாரான் உக்காந்துக்கிட்டு ஐயே அதாவது பாயிருந்திரியமே இல்லை வைத்து போக்கு அதே போய்கிட்டே இருக்கு உன் வேலை நீ பார் என் வேலை நான் பார்க்கறேன் நான் அங்கே தச்சியான பிரமம் அதிலே இருக்கேன்னாரன் நான் பிரமசரமாக இருக்கிறேன் உன் வேலை வைத்து போக்கு சரி போயிட்டே இருக்கு நான் என் வேலை என்ன அங்கே ரச்சியாபிரமும் பானம் பண்ணுறதுன்னு அப்படியே பாரம் பண்ணுறேன் அப்படி இருந்தாரன் உடனே பகவான் பார்த்தார் இது இடம் வம்பாக இருக்கு அப்படின்ட்டு ஒரு கிளை சொப்பனத்தில் போய் சொன்னதான் அது அங்கே அரசு கொஞ்சம் மாங்குண்ட குழம்பு செஞ்சு கொடு அப்படின்னாரு அது முடிச்சு பார்த்தா அது ஒன்றும் புரியல மீண்டும் படுத்தாலும் அதுதான் வருது சரி செஞ்சுக்கிட்டுதான் போ வயல்தான் போய் பார்ப்பான்னு போனால் அங்கே உட்காந்துருக்காரு சாமியார் சாமியாரும் சொன்னார் நான் மாங்கடகுளம் கொண்டு வந்த இவங்க தான் நத்தா கெடுப்பு எங்கள் பங்க அரசப்பசாமியா ஆமாம் எனக்கு சொப்பனத்தில் வந்து பகவான் சொன்னார் அட்டாஜ் பகான் சொன்னார் அதனால் கொண்டு வந்தேன் ஆடா அவருக்கு ஏ என் மேல் பிரியா வந்துடுச்சா இந்த சைடு மேலே சரி வாரத்தம் கொண்டா சாப்பிட்றா அப்படி சரி ஏற்றுக்கிறார் அந்த பிராரத்தம் அவர்கள் முயற்சி பண்ணலன்னாலும் கூட அந்த துக்கனிவர்த்திக்கு செய்யக்கூடிய காலம் இருக்குமேனாலும் செய்கிறார் இப்படி பிராரம் இல்லைன்னாலும் கூட கருணை நாள் செய்கிறது உண்டு பக்தர்களுக்கு விசேஷ சலுகை உண்டு அதுதான் அருளர் என்று பேர் அது செய்வார் அப்படி செஞ்சவர் சாப்பிட்டா சரியாக போச்சு அவருக்கு அப்படின்னு அவர் சேர்த்துக்க சொல்லப்படுது அதனால் இந்த மாதிரி ஒரு பாவனை திடமாக இருக்கும் மாதிரி பேர் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி திலப்பரக்ஜன் என்று இப்பவதிக்கு எதிரெல்லாம் சொல்லப்பட்டுருன்னு ஒரு ஒரு பார்த்தோம் அடுத்தது இங்கு எல்லா பூதங்கள் எழுத்தும் தாவர ஜங்கம ரூப எல்லா பூதங்களும் அர்த்தம் தாவரம் ஜங்கமம் ரெண்டு நிற்பன இடம் பண்ண எழுகை பிறப்பு துவேஷம் இல்லாதவனும் நட்பு ஜையை உடையவனும் யான் எனது எண்ணம் அரிமானம் இல்லாதவனும் சுகதுக்கங்களில் சமான சமானனனும் பொறுமை உடையவனும் எப்பொழுதும் சந்துஷ்டனும் மனோநிகிரகமும் உறுதியான நிச்சயமும் உடையவனும் பரமாத்மாவாகிய வெண்ணிடத்து அர்ப்பணம் செய்யப்பட்ட மனோ புத்திகளை உடையவனுமான பக்தன் எவனோ அவன் பரமேஸ்வரனாகிய எனக்கு மிகப்பெரியன் என்னும் பவர் கீதையில் பவர் பத்த இலக்கம் காரிகம் போர்பத்தனை இலக்கணம் இதுதானே என்ன சொல்கிறேன் நான் அகன் சச்சானந்தபுரமாக இருக்கும்போது சரீர் சம்பிரட்சனையா அதை அவர் ஏற்றுக்கிறார் ஈஸ்வனுடைய வேலை ஏன் அதான் என் சரித்து அமைச்சிருக்கார் புன்னிபாவத்துக்கடாக அவர் ஏற்றுக்கிறார் எனக்கு என்ன வந்தது நான் சாட்சியாக இருக்க வேண்டியதுதான் ஆனந்தமாக இருக்க வேண்டியதுதான் என்னுடைய வேலை அவர் எதுவுமே செஞ்சு எதுவெல்லாம் என்று உதாசனமாக இருக்கிறது ஜ தீவிரத்தில் தயை ஏதாவது துக்கியதாக மைத்திரிகரணை முதுகு உபயோகிய குணங்கள் வெளிப்படும் சுயிடத்தில் சுக புத்தி கருணை புண்ணியமானத்தில் பிரியம் விருதை பலத்தில் உதாசனம் இடிப்பட்ட குணங்கள் எல்லாம் வெளிப்படும் கர்மங்கள் எல்லாம் இறைவன் செயராற வழியை நான் எதையும் செய்யவில்லை நான் சாட்சியாக இருக்கிறேன் சரீர பொறுப்பு அவருடைய பொறுப்பு அப்படியே என்னுடைய பொறுப்பு இல்லை எதனால சொன்ன அவர் பிறந்தவிலிருந்து இருக்கிற வரைக்கும் பிரார்த்தத்தை அமைச்சரத்து கொடுத்துருக்கார் அப்படி கொடுக்கப்பட்ட அந்த சரீரமானது நிர்வாகம் பண்ணுறது அவர் தான் அன்றாடம் அது என்னென்ன செய்யணுமோ அதை செய்வார் அதுக்கு நான் சாட்சியாக இருக்கிறேன் எப்படிங்கிற நிச்சயம் இருக்குது அதனால் சரி நிர்வாகம் நடக்குது அவங்களுக்கு ஆனந்தத்தில் குறைவமில்லை இப்போ வந்து தான் பகத்புன்னு சொன்னார் அந்த நம்பிக்கை அபியாச காலத்தில் பழகணும் அஞ்ஞானி கிடையாது ஆனந்தம் கொடுக்குறாராம் இன்றைக்கி வேலை பண்ணலன்னா சாப்பாடு இல்லை ம் அது கொடுப்பார ம் அப்படிமாங்க ஸ்டைக் பண்ணிட்டு கூலி ஏறாமல் இருக்கு வேலை கிடைக்காமல் இருக்கு ஆண்டு கூட கொடுக்கறாமா அப்படிம்பாங்க சும்மா இருங்க உங்களை தேடி வரும் ஆனால் சும்மா இருக்க முடியலையே பகவான் மேலே இந்த அய்மான வைச்சாக்கா அது ஆனால் இருக்குது அவர் வீடு வீடு விழுவதில்லை தன்னை நம்பினவனே எப்போதும் கைத்தி கொடுவார் அவர் வேலையாதுதான் எங்கே என்கிட்ட வந்துட்டான் என்ன போர் பேத்துக்கலாம் அவன் வரலாம் என்ன நான் என்ன பண்ணுறது அப்படின்னு பாருன் அதை ஒருத்தன் ஏறிக்கிட்டு இந்த பக்கம் நின்றுட்டு அந்த பக்கம் வெட்டானா வெட்டினா கீழே விழுணும் அப்போ பாரிய வரவங்க ரெண்டு பேர் போனாங்கலாம் இந்த மாதிரி வெட்டானே அவனுக்கு ஏதாவது புத்தி சொல்லுவான்னா ஒன்றும் சொல்ல வேணாம் அவ வெட்டி விழும்போது விழுவான் கொஞ்ச நேரத்தில் அப்பான்னாக்கா நான் காப்பாற்று அம்மா நீ காப்பாற்று வேணா சொல்ல ரெண்டு பேர் போயிடுவோம்ட்டாங்கண்ணா விழும்போது சேத்தியான்னு விழுந்தானா ரெண்டு பேர் போயிட்டாங்களாம் அவ்வளோதான் சேத்தியில் வர்றாங்க நம்ம என்ன வர்றது அப்பா இல்லைன்னா நான் போகிறேன் அம்மான்னு நீ போவோம் நம்ம ரெண்டு பேரும் கூப்பிட் நம்ம போகலாமா அப்படின்னு போயிட்டாங்க ரெண்டு சொல்ல சொன்னால் பகவான் நம்மனா காப்பாற்றார் தெரியாத அதுக்காக அவர் காப்பா தயாராக இருக்காருங்க இங்கே நம்ப மாட்டேங்கிறாங்களே செத்தியாக விடுறோம் ஏன் பொழச்சேன்னு விழுந்தாலும் பரவாயில்ல சேத்தியாக இருந்து விடுறோம் எப்படி சொல்லுங்க செத்தியா விழுந்து என்ன பண்ணுறது சரி போய் சேர்த்து போப்பா விட்டுட்டாங்க அப்படி போல் அஞ்ஞான காலத்தில் ஜீவர்கள் பகவான் நம்மனால வருவார் நம்புறதே இல்லையே பக்தர்கள் நம்புறாங்க அவர்களும் படி விளக்குறாரு இதே பெரிய புராணங்கள் இதெல்லாம் பார்க்குறோம் எத்தனையோ புராணங்கள் கதை இருக்குது அது வேண்டாம் அப்படி இருக்குது ஞானிகளுக்கு இன்னும் அதிகமாக பொறுப்பேற்றுக்கிறார் ஏன்னா இவன் சாட்சி மாத்திரமா இருக்கான் சரீரை சம்பாதிச்சா நம்மளுக்கிடையே ஒப்படைச்சிட்டோம் நாம் தான் செய்யணும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இருப்பார் இப்படிப்பட்ட புள்ளிகளை தான் பக்பத்தன் பேர் அடுத்தது குணாதியத்தன் அப்படிங்கிறார் சத்துவகுண காரியமாகிய பிரகாசத்தை அதாவது ஞானத்தையும் ரஜோகுண காரியமாகிய பிரவிறத்தி முயற்சியையும் தமோகுண காரியமாகிய மோகத்தையும் அதாவது மயக்கத்தையும் ஒரு காலம் துவேஷம் செய்யாதவனும் இந்த மூணு குணங்களில் அவருக்கு எந்த துவேஷம் கிடையாது ஆசை இருக்கு ஆசையும் கிடையாது உதாசீனம்தான் ஞான லட்சணம் நிவர்த்தியானவற்றை இச்சியாதவனும் உதாசீனன் போல் இருப்பவனும் உதாசனமாக இருக்கிற காட்சியாக இருக்கிறது சத்துவம் முதலிய குணங்களால் சரணப்படாதவனும் அதாவது மூணு மூணு குணங்கள் வருது அது சஞ்சலம் வரும் சத்துவ குணம் ஞானத்துக்கு ஏதுவாகும் ரஜோகுணம் கிரியைக்கு ஏதுவாகும் தமோ குணம் மயக்கத்துக்கு இந்த மூன்று குணம் சஞ்சல குணங்கள் ஆனாலும் இந்த மூன்று குணங்களையும் அவர் பொருள்படுத்துவதில்லை அக்குணங்களே பரஸ்பரம் சாதக பாதக பாவங்களாகவும் அது எப்படி இருக்கு ஒன்னுக்கு ஒன்னு அதே சாதக பாவம்தான் இருக்கு கிராகிய கிராகபாவங்களாகவும் உபகாரம் செஞ்சுக்கிறது தான் உபகாரம் செய்யப்படுறது அதுதான் நம்முடைய உள்ளத்தில் ஒன்றுக்கு ஒன்றுக்கு சாதக பாதகமான சிந்தனைகள் வந்துகிட்டே தான் இருக்கும் சங்கல் விகல்வம் சொல்றது இதே தான் திடபாவனையான வெளியே தோற்றுறது வெளியில் எந்த விவகாரம் கிடையாது இங்கே இருக்கிற அந்த பாவனை தான் வெளியில போய் போய் ஜனபாவனால வெளியே இருக்கு இதை உணர்ந்த ஞானியானவன் முக் குணங்களிலிருந்து விடுபடுகிறான் அதனால தான் இப்படி இருக்கின்றது இருக்கின்றன வேணால் நிச்சய திருப்பவனும் சிறிதளவும் தொழில் படாதவனும் அவன் தொழில் என் தொழிலில் ஈடுபடுறதே இல்லை சம்பாரி சாப்பிடணுமே சம்பாரி சாப்பிட்றது பிரார்த்தனை சாரம் கிடைக்கிற போதும் அதுக்கு மேலே தேவையில்லைங்கிறார் வீரராய் பிரமவித்தாய் தெளிந்தவர் தெளிய உண்ணம் வாரமாக இருந்து தங்கள் வருடம் ஆச்சிரமன் சொன்ன பார காரியமானால் பலருக்கு உபகாரமாக நேராய் செய்வர் தீர்ந்து நிலைவிடார் ஜீவன் உபகாரத்துவா அது எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தான் அப்படிங்கிறார் அதனால் சிறிதளவும் தொழில் சமமும் சுரூபத்தில் சிதமும் பாருங்க சுகதுக்கு வந்து சாபானு வரணும் அதுதான் ஞானம் லட்சனமே விஷபானு வந்தால் அஞ்ஞானி தான் சுகம் வரும்போது குதிக்கிறது துக்கம் வரும்போது அழுகுது இருக்கு இதெல்லாம் விஷ்ணபானன்னு பேர் சாபான் பரணும் சமபாவனை திருப்தி உதாசீனம் இதெல்லாம் ஞானத்துக்கு ஏதுவான குணங்கள் இது எவ்வளோக்கு எவ்வளோ பழகுறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு ஆனந்தம் அது எப்படி ஆனந்தம் வந்துரும்னா மனம் ஒழுங்குது ஒழுங்கு சச்சான பானம் வெளி வெளியில்ல சுகம் இருக்குது ஆனந்தம் உள்ளதாக இருக்கு அது உள்ளத்தில் இருக்கிற ஆனந்தத்தை வெளிப்படுத்துறதுக்கு தான் சாதனங்கள் அஞ்ஞான காலத்தில் வெளியில் இருக்குதுன்னு நினைக்கிறான் எந்திரி மூலமாக தேடுறான் வாஞ்சித பதார்த்தம் கிடைக்கும்போது கொஞ்சம் தற்காலிக ஒடுங்கும் அதில் ஒரு சுகாதாரம் வீர்த்தியால் விஷயத்த வாழ்ந்துதான் நினைக்கிறேன் இது அஞ்ஞான காலம் ஞான காலத்தில் இத்தகைய மன பரிபாகத்தினாலே மன ஒடுக்க ஏற்பட்டு ஆனந்தம் வெளியில் வருது அதனால் தொழில் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போது ஞானி எல்லாம் செய்கிறாங்க உபகாரமாக செய்வார் நேரதா நல்லாவே செய்வாங்க உபகார நிமித்தமாக தன் போட்டு எதுவுமே செய்கிறது இல்லை அஞ்ஞான காலம்தான் அதனால் துக்கம் வர்றது காரணமே உலக பாரா செய்யும்போது அதில் அட்டவல்லாமல் அவனுக்கு எந்த பாதிப்பு ஏற்படுறதில்லை அதனால தான் இதெல்லாம் அபியாசமும் பலம் செய்யணும் சுகதுக்கின் சமமான வரணும் லாபரில் சகமான வருணம் புகழைகளில் சகமான வருணம் இப்படிப்பட்ட ஒரு பாவனை எவ்வளோ பழகிறோமோ இதான் மனப்பரிவாக அபியாசம் பண்ணிப்பாரு ஓடும் ஓடு ஓடு கல் பொண்களில் ஒப்பும் அப்படி பார்க்கணும் பணம் உயர்வாகவும் பணம் தாழ்வாக நினைக்கிறது இதெல்லாம் விஷயம் பேர் அதுதான் வித்யான சாமியக்காசி சொல்லுவாங்க இப்போ பெரிய ஞானி என்றார் பற்றதே இல்லையானு எல்லாம் சொல்லிக்கிறாங்களாம் பாப்போமே அப்படின்னு அப்போ சுல்தான் ராஜ்யம் அவன் பார்த்தான் தங்க கல் அவன் வர வழியில் ஒரு செங்கல் போட்டு போயிட்டானான் மினிமே மின்னது அப்படியே பார்த்தாரன் ஓ சோதனை பண்ணி யாராவது சரி அங்கே ஒரு செங்கல் இருந்தது அதை இழுத்து போட்டு ரெண்டும் ரெண்டு காலில் மேய்ச்சிக்கிட்டு ஒன்றுக்கு போய்ட்டு போயிட்டான இது சமம் பண்ணாரன் ஓடும் பொண்ணும் அம்ம்தான் அப்படின்னு காட்டி போயிட்டாராம் அப்போ ஒற்றர் மூலமாக தெரிஞ்சுதான் சொல்லிதான் எனக்கு ஆட இவர் பெரிய ஞானிதான்பா பற்றியெல்லாம் இருக்காரு ஒத்துக்கிட்டாங்களா எப்படி அந்த நிலை எப்படி வரும் அவருக்கு அவர் முன்னே ஆசைப்பட்டவர் தான் காமியமாக சவம் பண்ணார் பொருளுக்காகவே சவம் பண்ண காலத்தில் அவர் கிடைக்கல அப்புறம் வெறுப்பு ஏற்பட்டு போச்சு சே இந்த பணத்துக்காக நாம் ஏன் ஆசை பண்ண பண்ணிட்டேன் அப்புறம் கன்னியாசித்தார் சன்னியாசி இருந்தால் முற்றிலும் திறந்துவார் வேட்டி மாத்திர சன்னியாசம் இல்லை மனதை மாற்றி அமைக்கணும் மனதை மாற்றிட்டார் எந்த ஆசையும் கேட்டால் இருக்குது இப்போ வாசை கிட்டார் அப்புறம் அந்தம்மா வந்துருச்சு லட்சுமி தேவி ஆ நீ வந்து அப்போ கேட்டையே இந்த அப்பா நான் வச்சுக்கோ அப்படின்னு கேட்கும்போது கொடுக்கல வேணாமோ அப்படின்ட்டார் நீ எப்போ கேட்டால் கொடுத்தே இருந்தால் நான் வச்சுக்குவேன் நான் பந்தப்பட்டிருப்பேன் நீ கொடுக்காத நல்லதாக போச்சு விடுதலை அடைஞ்ச எனக்கு வேலை பண்ணு கேட்டப்ப நான் கொடுக்க நான் போக மாட்டேன் அப்படிங்குற அந்தம்மா கேட்டுட்டா அவ கொடுத்தேன் ஆகணும் தவத்துக்கு தகுந்த மாதிரி தவம் பண்ணியிருக்கார் எப்படி கூலிக்காரன் வேலை பார்த்துட்டான் அவன் வேண்டனாலும் முதல்ல தயாராக வச்சிருப்பார் நாளுக்கு வந்தால் கொடுத்துடணும் இல்லை உண்டா இல்லையா நீ நேற்றியே வரல நான் கொடுக்க வேண்டாம் சொல்ல முடியுமா ப பத்து காலம் எடுத்து வச்சிடணும் என்ன அப்படி தானே நீங்கள் எடுத்து வைக்காம இருந்தால் சண்டைக்கு வந்துடுவானே அப்போ நீ சொல்லுங்க வாங்கிட்டு போறதா எனக்கே சொல்லு அப்படின்னு சொல்கிறீங்களே கூடுத்துள்ள முடிஞ்சது கூடு கொடுத்துறாங்க அது போல நீ தாமல் இருக்கோம் நீ வாங்கிட்டேன் அதெல்லாம் முடியாது வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்றாங்கல்ல கணக்கு எழுதுனா எழுதி வாங்கிட்டு அப்படின்னு போயில இது யாராவது வம்பா போச்சு சரி போட்டு போ அப்படின்னா தங்கிடு அடிக்கடி போயிருந்தி போறா அதில் பட்டு இருக்க ஒன்றுமே கிடையாது கெடுதலுக்கு போட்டு விட்டார் அப்போ வந்து அரியரை புக்காரங்க சொல்லக்கூடிய துளுக்க நாளே தோற்க படிக்க தோற்கடிய போட்டு வந்து அழுதாங்களாம் ராஜா ரெண்டு அனந்தம்மிங்க ஓஹோ ஈஸ்வர சங்கல்பம் இந்த பணம் கொஞ்சம் சேவனு போட இருக்கு இந்த பாட்டி எடுத்துக்கோ எடுத்துக்கோ ராஜய சேவணுன்னு ஆட்சி பண்ணி கொண்டார் அப்போ வந்து அம்பி நகரை ஏற்படுத்தி அவங்க பரம்பரை விஜயநகர் ராஜ்யம் நம்ம நாடு போகிற நாலு நாடு அவர்கள் கையில் இருந்தது பிற்காலத்தில் அப்படிப்பட்ட வித்யாரண்யர் வித்தியம் வித்தியெல்லாம் ஆரண்யம் காடு மாதிரி இருக்குமா அவர்கிட்ட அவர பஞ்சேஸ் பண்ணது அப்படிப்பட்ட காரணம் என்ன சமபாவனையும் எவ்வளவு வெறுப்பு இருக்கு பாருங்க வேண்டானா விட்டு வேண்டியதுதான் சும்மா அதை என்ன பண்றோம் அப்படின்னு உதாசனம் வந்து கூட வாங்கலை பாருங்க எங்க நமக்கு வந்துருந்தா சொன்னாக்கா அடையா பக்கா கொட்டிட்டு போ அப்படியும் கொட்டு நீ போய் போய் அதிகார அந்த ரூமு திறந்து விட்டாச்சு அள்ளிகிட்டு போவோம் போட்டு கொட்டிட்டு போவோம் அப்படி அப்புறம் பூட்டு வச்சுக்கிட்டு அப்புறம் காவல் போட்டுக்கிட்டு வாட்ச்மேனை போட்டுக்கிட்டு காதுக்கு பாது காட்டிக்கிட்டு துக்கு போட்டு கிடப்போம் அப்புறம் நாம இப்படி இந்த சும்மா இருப்பான அரசா அரசியல்வாதிகள் அவங்க வந்துடுவாங்கல்ல பங்கு போடுறதுக்கு அதான் தகரா வளர்த்துக்கிட்டு இருக்கு பங்கு போடுவோம் அந்த பணாசிவா இருக்குமே ஏன்னால் தகரா வரத்தான் செய்யுங்கிறது பிரச்சமா பாதி இருக்கும் அது யாரு விஷயம் அதனால இதுதான் சொல்றது ஓடு கல் பொண்களில் ஒப்பும் அந்த நிச்சயம் அவருக்கு வந்தது ஒரு கல்லாக ரெண்டு கல்லா அடிக்கடி போயிருந்தேன் அந்தமா ஆனாலும் அவருக்கு வந்த இல்லை எதிர்ப்புன்னு சொல்லிட்டார் அவ்வளோதான் யாரோ உரி வந்து கொடுத்துடா பிரியம் அப்பிரியங்களில் சமமும் பிரியாப்பி சம பாவனை இருக்கணும் வந்துருதுல அப்படியாது பண்ணி தான் தீரணும் தனது நிந்தை புகழிலே சமமும் நிந்த பண்றாங்க புகழ் பண்றாங்க சாப்பாடு இருக்கணும் உடைய தீரபுருஷனும் மான அவமானங்களில் மித்திரு சத்துருக்கள் இடத்திலும் சமனும் புகழ்ந்தாக ரொம்ப சந்தோஷப்படுவோம் இகழ்ந்தா துக்கப்படுறோமே சாபான் இருக்கணும் மித்திரு சத்திரி பதவன் உறவுனா சரி எந்த போறான்னு உதாசனை வரணும் அப்புறம் சர்வாரம்ப பரித்தியாகியம் அதாவது லௌகிக்க வைத்திக வடிவ சர்வ பிரயத்தனங்களிலும் பரித்தியாகம் செய்தவனும் விவகாரங்களுக்கு போறதில்லை வைத்திய விவகாரம் போறதில்லை லௌகி விவகாரத்தையும் போறதில்லை என்ன பண்ண இப்படியே இருந்தா எப்படி ஞானிகள்னு சொன்னாக்க இதை கூப்பிட்டா போறதுதான் இல்லைன்னா இல்லை அவளைதான் பிரவத்தி இல்லை பக்தர்கள் இருக்காங்க நீ வாங்க போகிற சரி போகிறேன் அவ்வளோ அப்புறம் கொஞ்சம் எருங்க எழுந்து பகசே இருந்து போகிறேன் இப்போ நாளைக்கு வரீங்களா கூப்பிட்டா வரேன் பயிர்போனோம் எந்த எது பிரியமும் கிடையாது அப்படி லௌகிக்க சர்வ பிர பிரனங்களையும் பரித்தியாகம் செய்தவனும் எவனோ அவன் குணாதீதன் எனப்படுகின்றான் முக்கிய அப்பாற்பட்டேன்னு அர்த்தம் என்று குணாதிதை லக்கணத்தை பகவத்கீதை கோருகின்றது தான்க மூன்று ஒன்று அப்பாறுப்பட்டவன் குணங்கள் மூணு இருக்க விவகாரமே தான் அது வேறதான் பண்ணும் இப்படி எல்லாம் அபியாத பலத்தை வரதே சும்மா ஞானிக்கு திடீர்னு வந்ததல்ல லாரி சீட்டு விழுந்த மாதிரி லாரி சீட்டு கூட மூணு ஜென்மங்கள் கொடுத்து வச்சிருந்தா ஒரு இல்லை வராது கொடுத்து வச்சது பல ஜென்மங்களை கொடுத்தது ஒன்று சேர்த்து கொடுக்குறாங்க அவங்க அவ்வளோ வேற ஒன்றும் இப்ப கொடுக்க மாதிரி காலத்தில் தேவையில்லை அந்த வழியில் வேற வழி வந்துடும் ஒரு நண்பர்கிட்ட சொன்னது வாங்கலாம் ஒரு கால் விழுந்தால் விழுலாம் ஆனாலும் எத்தனை பேர் துக்கப்படுவாங்க போச்சே போய் துக்கப்பட்டு கொட்ட இருந்தால்தான் நமக்கு வர்றது ஒரு ரூபாய் ரெண்டு கோடி பேர் துக்கப்படணும் அப்போ ஒரு ஆளுக்கு வரும் அந்த ரெண்டு கோடி பேரும் துக்கத்தை வச்சுக்கிட்டு நாம் ஏ அந்த காசு காசு பண்ணணும் நான் வரப்போகிறது இல்லை வந்தாலும் துக்கத்துக்கு பங்குணும் நமக்கு அதனால் வேண்டாம் வேண்டாம் கொடுக்கறாரு வேறு எந்த கொடுக்கிட்டான்னு நினச்சிக்கிட்டு வாங்குறது இல்லைன்னு சொல்லிட்டார் அவர் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருந்தால் தான் விவேகின்னு அர்த்தம் வாங்கிட்டே இருக்காங்க போயிட்டே இருக்கு சூதாட்டம் இதெல்லாம் அஞ்ஞான காலத்திலே வரல கெடுதலான போக்கு ஆகவே இத்தகைய குடாஜர் உடையவன் தான் ஜூன்முத்துன்னு சொல்கிறார் அதன் பிறகு பிராமண இலக்கணம் சொல்கிறார் இங்கு இஷ்ட இஷ்டவத்து போற்றாதவனும் ஆரம்பங்கள் அனைத்தையும் அதாவது சில முயற்சிகளையும் வந்திப்பு நமஸ்காரம் இல்லாதவனும் தனது பிறரது தூதிய நிந்தைகள் இல்லாதவனும் முயற்சியின்றி கிடைத்த பொருளிலும் தீனத்தன்மை அதாவது விரும்பும் தன்மை இல்லாதவனும் சர்வ லௌகிக்க வைதிக கர்மங்கள் நீங்கினுமானவன் எவனோ அந்த தத்துவம் உணர்ந்த ஞானியை தெய்வத்தன்மை பொருந்திய பிராமணன் என்றும் என்று பிராமண இலக்கணத்தை வியாச பாரதம் கூறுவது காணுங்க பிராமணன் இச்சை இல்லாத பிராமணன் பேர் துக்ல காசியர் இருக்காரு தெரியுமா அவங்களுக்கு அவர் எழுதியிருக்காரு அவர் நூலில் சொன்னாங்க இந்த காலத்தில் ஒருவனுக்கும் பிராமணன் அல்லனு சொல்லலாம் அவரு பிராமணன் தான் சே அதுல பிராமணன் சொன்னாக்க இச்சை இல்லாத இருக்கணும் உலக தேவை சேவை பண்ணணும் அவன் ஆத்ம ஞானம் அடைகினா தான் பிராமண லட்சணம் தவம் பண்ணணும் அது இல்லாமல் பணாசி படிச்சுட்டு இருக்காங்களே இவங்க பிராமணா அப்படிங்கிறாரா அப்போ யார் பணாசரி வைசர் தான் இருக்கும் வியாபாரி பணம் சம்பாதினா அதனால எந்த காலத்தில் பிராமணன் பூரா வைசர்களு பிராமணன் இல்லைன்னா இல்லை வைசியர்களா பார்த்தீங்களா இல்லை உடல் சேர்த்துட்டார் இல்லை இல்லை வைசியர்கள் உள்ள சேர்த்துட்டார் வைசர்கள் தான் ஆகவே வயசு சேர்த்துக்கிட்டார் அவர் இப்போ நான் உண்மையானவர் எவனும் இல்லைன்னு சொல்ற சொல்றார் அந்தனன் என்பவன் அறவோர் மற்ற எவ் ஊருக்கும் செந்தன்மை போலவர்களான ஒரு அல்வர் சொல்கிறேன் அங்கே யார் தான் சொல்றது அங்கே இந்த பிறப்பால் வந்து சொல்லலை பிறப்பாலும் சொல்லியிருக்கார் மரப்பினும் ஓத்துக்கோயர்களாக பார்ப்பான் பிற கோ பிறப்போடுக்கம் குன்றக்கெடுப்பார் பார்ப்பான்னு தான் அந்த காலத்தை கோயில் பா கோயில் காரியம் பார்க்கறவங்கன்னு அர்த்தம் மரபிலை ஓத்துக்கொள்ளலாம்னா வேதம் படிக்கிறான் இல்லை மரது கூட போகலாம் அது கூட ஒரு காலத்தை ஞாபகப்படுத்திக்கலாம் பிறப்பு ஒழுக்கம் ஆச்சாரம் ஒழுக்கம் இருக்கல வைதிக காரியம் அது தவறிய சின்னாக்க அவன் வாழ்க்கை போயிடும் மதிக்க மாட்டாங்கன்னு சொல்றாரு மரபின் ஓத்துக்கொள்ளலாகும் பார்ப்பான் பிறப்பு ஒழுக்கம் குன்ற கெடுமண்ணான் பிராமண லட்சணம் இந்த பிரா கர்மகாண்ட கர்மகாண்ட பிராமணன் பேர் இது ஞானகாண்ட பிராமணன் இது பிறப்பாக வர்றதில்லை மனபரிபாக்கத்தினா வர்றது அதுதான் அந்தனன் என்பவர் அறவோர் மற்றவருக்கு செந்தன்மை போடுவர்களானார் அறவு எடுத்துக்கள் சொல்கிறார் ஞானிகளை போய் சொல்கிறது அந்த ஞானிகள் எல்லா வகுப்புலையும் இருக்கலாம் அதனால தான் அந்தனு அவனுக்கு முயற்சி இல்லாமல் வந்தாலும் கூட அதிலும் விருப்பம் கிடையாது தன்னுடைய வாழ்க்கைக்காக முயற்சி பண்ணுறதே இல்லை வைதிக லௌகிக காரியங்கள் அவன் செய்கிறது இல்லை செய் சொன்னாக்க உலக நிமித்தமாக செய்யறதுதான் அந்த தத்துவம் வந்த ஞானியை தெய்வத்தன்மை பொருந்திய பிராமணன் என்ற அறிவி என்று பிராமண இலக்கணம் அப்படி சொல்லப்பட்டிருக்கு அதான் அவர் அந்த சுவராம் சாமி சொல்லியிருக்கார் வியாசபாரதம் கூறுவது காணுங்க ஆகவே பிராமண இலக்கணம் ஞானம்தான் ஜனஞானம் இல்லைன்னா பக்தனாக சரி அதாவது தீவிர பக்தனா இருந்தா கூட பிராமணன் தான் அது விட்டு லௌக வாழ்க்கைக்காக பணம் பணம் அடைகிறாங்களே பிராமணன் எப்படி ஏற்றுக்கிறது அப்படின்னு சொல்றா அதனால பிராமண லட்சணம் மெய் பிராமணன் யாரும் தலைப்போல ஒரு கட்டரை எழுதிருக்கில் பொய்பிராமணன் பெருப்போம் ஆகவே நீங்க சொன்ன அதிகமா தட்சன்டாச இருக்குல்ல பிராமண அதிகா கர்மம் செஞ்ச தட்சனை கொடுக்கறாங்க வாங்கிட்டு போக வேண்டியதுதானே இன்னும் அதிகமா கொடுன்னு கேக்குறாங்களா பாருங்களா என்ன பங்களா இருக்குல்ல அதனால பெரிய வீடா இருக்கு செஞ்சது என்ன பிரபஞ்சம் மாயால் எவ்வாறு கற்பிதமாவோ அவ்வாறு பிரபஞ்சமும் என்னிடத்தில் மாயின் கற்பிதம் தான் இவ்வண்ணம் எந்த புருஷன் வேதாந்த வசனங்களினால் கற்பித்த பிரபஞ்சம் அனைத்திற்கும் அதிஷ்டானமாக ஆத்மாவை சாட்சாத்திருக்கிறானோ அந்த தத்துவ ஞானம் உணர்ந்த புருஷன் அதிவர்ணாசிரமி எனப்படுகின்றான் என்று அதிவர்ணாசிரமி இலக்கணத்தை வடமொழி காந்த புராணம் கூறுவது உணரத்தக்கது நான் காந்த புராணத்தில் சொல்லியிருக்கான் பிரத்யேக ஆத்மா வாரிய நிலத்தில் சொப்பன பிரபஞ்சம் போல மாயால் எவ்வாறு அற்பிதம் பண்ணும் இதுதான் சொப்பனம் காணறோம் சொப்பனத்தில் ஒரு உலகம் இருக்குது அங்கே நாம் அய்மான வித்தியாசம் ஒரு சரீரம் இருக்குது எவ்வாறு பண்ண்தான் பண்ணாமல் அங்கே சக்தி புத்தி விட செய்கிறோம் ஆனால் ஜாகத்தை வந்த பிறகு அது சக்தி புத்தி போயிருது வித்தியாபுத்தி வருது அதே போல தான் இங்கேயும் அது நம்ம அது எப்படி வந்து சொப்பனத்தில் ஜீவ சங்கல்பந்தான் வாசனா பிரகாரம் அங்கே அப்புறம் அர்த்தம் கிடையாது வாசகனுடைய ஏற்றத்தாழ்வுகள் தான் வாசகனுடைய கோர்வை தான் ஒரு வாசனை தலைமை வாசனை ஒன்று இருக்கும் பலமாக உள்ளது அனுசாரமாக அடுத்தபடி வாசனைகள் இருக்கும் அது பின்னப்பட்டது தான் சொப்பனம் இது அடிப்படை அதே போல தான் ஜாகரா வாசலில் ஈஸ்வர சங்கல்பம் இது ஈஸ்வரனுடைய சங்கல்பம் எப்படி இருக்கு இது ஜீவர்கள் எல்லாம் பொய்யாக எப்படி வாசனை பிரகாரம் மனசு கற்பித பண்ணியதோ நாமரூபங்கலை சுப்பளத்தில் அதே போல மாயை வைத்துக் கொண்டு கற்பனை பண்றார் அந்த கற்பனை சங்கல்பந்தான் நம்முடைய ஜெயமெல்லாம் நம்முடைய ஜாக்கிரவாச நாமரூபங்கள் நம்ம அவர சங்கல்பந்தான் சங்கல்பத்திலே ஒன்று தான் நம்மளாம் அவர் எப்படி அடிப்படை அங்கே வாசலா பிரகாரம் இங்கே பிராரத்தை வாசகம் சேர்த்துக்கிறார் அவ்வளோ வித்தியாசம் அப்படி சேர்த்துக்கிறதுனால அவர் சங்கல்படி நடந்துக்குது நாம் என்ன பண்றோம் நாம் தனித்தன்மை வைத்துக்கொண்டு நான் கெட்டிக்காரன் அப்படின்னு விவரம் பண்ணுறோம் அதான் துக்கம் வர்றதுக்கு காரணம் அவர் சங்கல்பத்தில் நாம் ஒருத்தர் நடக்கட்டமுன்னா இது ஞானம்னு பேரும் அப்படி சங்கல்பம் மாத்திரமாக அவர் செய்கிறார் அதுக்கு அடிப்படை ஜீவருடைய புண்ணிய பாவத்தையும் வாசனை வைத்து கொண்டு செய்கிறார் அகிலவர்களுக்கு வாசனை மட்டும்தான் மனிதவர்களுக்கு மட்டும் கொஞ்சம் விளக்கம் தெரிஞ்சுக்கொட்டும்போது கொஞ்சம் சொந்தம் கொடுத்தார் அந்த அதனால தான் அவனுக்கு நிவர்த்தி ரெண்டும் சொல்லப்பட்டது ஆகவே இந்த ஜாக்கரவாச ஈஸ்வர சங்கல்பம் வெறும் கற்பனை தான் அவர் திருஷ்டிக்கு ஜீவனம் விசாரத்தினால ஈஸ்வர சங்கல் வெறும் மித்தியன்னு நினைச்சுக்கிட்டே ஞானம் பண்ணி வெறும் சொப்பனம் போலமென்றே துணிந்தவன் ஞானியாகவான் அப்படின்னா செற்புதை மழைக்காலம் போல் தெளிந்த ஆகாசம் போலும் அற்புத முத்தி சேரும் அப்போ அது வடியும் கேட்கிறார் சொப்பனை கொடுத்ததே நமக்கு இதுதான் நான் ஒரு கற்பனை உலகத்தை சீட்டி பண்ணி அதை பார்த்து கொண்டு விளையாடி கொண்டிருக்கேன் நீ கற்பனை மித்த நிச்சயம் உனக்கு ஒரு உபாயம் சொல்கிறேன் சொப்பனம் பார்த்துக்கோ அதே போல இங்கேயும் பார்த்துக்கோ உனக்கு சவான வரும் ஞானம் சொல்லி ஏற்பாடு பண்ணுறார் தினசரி சொப்பனை கொடுத்தே இருக்காரு நாம அதை சட்டை பண்ணுறதே இல்லை நீ நான் கொடுத்துட்டே இருக்கிறா கொடுத்துக்கிட்டே இருக்கார் அவரும் கொடுத்துக்கிட்டே இருக்கார் நாமளும் தலை பண்ணாமல் இருக்கோம் கடைசியில் வெற்றி யாருக்கு தெரியுமா ஈஸ்வரன் தான் வெற்றி ஒரு காலத்தில் ஜீவன் முத்திரை அடையும் போது அவர் தான் ஜெயிக்கிறார் அது வரைக்கும் துக்கம் பண்ணி கிடக்குறான் அவருடைய உதாரணம் நம்ம கொடுத்துக்கிட்டு இருந்தும் கூட நான் உணராத குற்றம் நம்மளே ஒழிய அவர்களே இல்லை சொல்லித்தி எது கொடுக்குறாரு சமாதி அனுபவத்துக்காக தான் சமாதியிலே நெற்கள் சமாதிகள் ஒன்றும் தெரியாத சுகம் அது சொல்லித்த அவசை மறைப்பில்லை இது வித்தியாசம் சொல்லி இந்த குணாதீதன் என்றும் பிராமணன் என்றும் அதிவர்நாசமி என்றும் வாழ்க்கை முதலிய சாத்திரங்கள் முறையிடுகின்றன சகலரும் இந்த தத்துவங்களை விசாரம் பண்ணி மோட்சமடைய கடவர் ஆகவே எல்லோரும் விசாரம் பண்ணாக்க மோட்சம் வந்துரும் அது அப்புறம் அவர்களுடைய பிரியத்தினம்தான் காரணம் வேறு இல்லை என்று சொல்லி நான்கு கடலை விட முடியவுகிறது இந்த கடலையில் முதல்ல சேசாத்திரத்திவரின் சொல்லக்கூடியவர் கருணையினாலே நூல் செய்தார் அவருடைய சிஷ்யர்களாலே உழவர் நாராயண சிவமங்கர் அவர் தான் தமிழ் படுத்தினார் அவர் தன்னுடைய பேரை போடாமல் ஒன்னார பேரை போட்டதுனாலே அவர் பேர் தெரியவில்லை அதை பொன்னமல சா கண்டுபிடித்து அறிமுகப்படுத்தியிருக்கார் அவர் தான் இது சிறப்பாயிரம் கொடுத்தது இப்படிப்பட்ட இதை பிறகு நூல்கள் இல்லாதனாலே சிக்கல் மடாது வேதி போட்டார் ராமனிசாமி அந்த புத்தம் தான் நான் வச்சுருக்கிறது இனிமேல் எந்த நூல்கள் கிடைக்காது யாரும் போட போகிறதில்லை போட்டா உண்டு ஆகவே இத்தகைய ஒரு நூலை நாம் இன்றைக்கு படித்து முடித்தோம்னு சொன்னால் அதற்கு ஒரு நிமித்த காரணம் இருக்குது என்னோட காரணம் எம் குருநாதன் எம்முடைய குருநாதன் எம் குருநாதன் இதெல்லாம் கசாமசான் இருக்குன்னு சொன்னாராம் சரி அப்படி என்ன பூ புதுசாக தயார் பண்ணிடலாம் அப்படின்னு அதுக்கு பாடம் பாடத்தை வச்சதுனால பல சிலக ஞாபகம் வருது அது அடிப்படை ஞாபகம் இருக்க வேண்டிய அவசியம் அந்த முறையில் இறைவனை சங்கல்பத்தினாலே இது நமக்கு கிடைத்தது இதற்கு அனுமதி கொடுத்த கௌரவ தலைவருக்கும் நிர்வாகத் தலைவருக்கும் இது பொறுமையாக நீங்கள்லாம் விரும்பி கேட்டதுனாலே உங்களுக்கும் எல்லாருக்கும் மேலாக குருநாதருக்கும் கானபிரமத்திற்கும் நன்றி வணக்கம் வாழ்ந்து கூறி இதோட முடிச்சுக்கலாம் தேசிகனே போற்றி உண்மைங்கள் மிகுந்த மூர்த்தி ராம போற்றி மிகுதுர விரையே போற்றி தகுமணாமலையே போற்றி சார்மகாதேவ போற்றி சுகந்தரு சோமசுந்தர தேசிகா போற்றி போற்றி தந்தைதாயணும் சார்கதிங்காவானும் அந்த மிலா இம்பனமாக எந்த முயர் தானாகுவானும் சரணாகுவானும் அருட் ஓனாகுவானும் சகனா வகனுத்து சக வீரியம் கரவாகே தேஜஸ்வினாவகே ஓகே கேஷா